அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிமான தன் சகோதரரை இழிவாக எண்ணுவதே ஒரு மனிதனுக்கு தீமையாக அமைய போதுமானதாகும் என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து ஆறு நான்கு ஒன்று ஐந்து ஏழு பூஜ்ஜியம்